ஏற்படுத்தப்பட்டதுக்கும்ணமாகத்தான் என்று நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்று ஐந்து ஆறு ஆகவே பிறரின் இல்லத்திற்கு வருபவர் அனுமதி கோருவதுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தம் பார்வையை வீட்டினுள் செலுத்தக்கூடாது என்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது